பன்றியாய் சென்று உணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்த ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டமோ திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருமே அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் பிரான் அவன் மருவும் திருவார்ூர் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டாமோ அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும்படி தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேணம் கொட்டாமோ அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து எண்ணி ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான தெல்லேணம் கொட்டாமோ அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பை நொண்டருளி கருவந்து வீண கடைக்களித்து என் உள்ளம் புகுந்த திருவந்தவா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கொடும் வாந்து ஆண்ட திறம் வரையாடு மங்கைதன் பங்கொடும் வந்து ஆண்ட திறம் உரையாட உள்ளொளியாட உண் மாமலக்கண்களின் நீர் திரையாடு மா தெள்ளேணம் கொட்டாமோ வானோர்க்கு அரிய சிவன் வாபா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான் பூவாரடிச்சுவடியின் தலைமையில் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ கரங்கோலை போல்வதோர் காயப் பிறப்போடு என்னும் அறம் என்று தவிர்த்தண்டுேணம் கொட்டோ கல்ல என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கிடை செந்து வருவாய் வெண்ணகிர் தென்னா தென்னாவென்பு தெனம் கொட்டாமவர்கள் காண்பறிய கனைகடலோன் புனவே அனவளைத் தோடியோடும் புகுந்தருளிவே என்னை பிடித்து ஆட்கொண்டவன் சினவேற்கேணம் கொட்டாமோ கயன்மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயன்மாண்டு அருவினைச் சுற்றமும் மாண்டு அவனையின் மேல் மயன் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ முத்திக்கு உடன்று முனிவர் கூடாம் நனிவாட அத்திக்கருடி அடியேனையாண்டு கொண்டு பத்தி கடலுட்பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ பார் பாடும் பாடும் சார வகையொளி ஆண்டுடி நினைப்பரிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டாமோ மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நூழிவரியான் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து பரிந்து உருக்கும் பாவகத்தால் கொட்டாமோ உருகி பெருகி உடங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை மறிவி திகழ் தன்னன் வார்கடலே நினைந்து அடியோம் திருவை பரவினாம் தெள்ளேணம் கொட்டாமோ புத்தன் புறந்தராதையர் அயன்மால் போற்று செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பருத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேணம் கொட்டாமோ உவலைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உல நாய் கிடந்து தடுமாறும் கவலைக்கெடுத்து கடல் இணைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ வான் கட்டு மாறுதம் கடினும் தான் கட்டலின்றி சளிப்பரியா தன்மையனுக்கு ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ தெள்ளேணம் கொட்டாமோ விண்ணோர் முழு பாதாளத்தார் வித்து மன்னோர் மருந்து அயன்மாலுடைய வைப்பு அடியோங் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னாவென்று தெல்லேணம் கொட்டாமோ குலம்பாடி கொக்கு ரகும் பாடி கோல்வளையாள் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாடோரும் அலம்பார் புனற்றில் அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெனம் கொட்டாமோ குலம்பாடி கொக்கு பாடி கோல் படைய